في العظيم من எது அவசியமான தேவையாக இருக்கின்றதோ அதை அல்லா மிக இலே சாஸ்தி வைத்திருக்கின்றான் உதாரணத்திற்கு தண்ணீர் எல்லோருக்குமே தேவை பணக்காரனுக்கும் தேவை ஏழைக்கும் தேவை படித்தவனுக்கும் தேவை பாமரனுக்கும் தேவை நகரவாசிகளுக்கும் தேவை கிராமவாசிகளுக்கும் தேவை முழு உலகத்தில் உள்ள வளக்கிட தெற்கிட அந்த சராசரங்களில் வாழக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் தண்ணீர் தேவை அந்த தண்ணீரை அல்லா இணைசாக்கி தந்திருக்கின்றான் காற்று தேவை அந்த காற்றை அல்லா இணைசாக்கி தந்திருக்கின்றான் ஒளி பிரகாசம் தேவை அந்த ஒளி பிரகாசத்தை இலேசாக்கி தந்திருக்கின்றான் அவசியமான தேவையாக இருக்கின்றதோ அதை அல்லாஹூஸ் மிக இலேசாக ஆக்கி வைத்திருக்கின்றான் அதே மாதிரி முழு உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுடைய ஈருலக வெற்றிக்காகவின்றிவையாக இருக்கின்றது அதனால் அந்த தீனையும் அல்லாஹ் மிக இலேசாக ஆக்கி தந்திருக்கின்றான் தீனை கஷ்டமாக ஆக்கிவிட்டான் என்றால் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களாலும் அதை அடைய முடியாமல் போய்விடும் அதனால மிக இலேசாக ஆக்கி வைத்திருக்கின்றான் அதனால தன் அபி அவர்கள் இருக்குது அது ரொம்ப இலேசானது அல்லாஹூ குரான்ல கூறுகின்றான் அல்லாஹ் உங்களுக்கு இலேசை தான் நாடுகின்றான் கத்தத்தை நாடவில்லை இலேசை நாடுகின்றான் சிரத்தை நாடவில்லை அறிமுகம் இலேசானது நபி அவர்கள் நம்மை பார்த்து சொல்வார்கள் இன்னமாசுரீன் நீங்க மனிதர்களிடத்துல நெழுதுவை கையாளுவதற்காக வந்துதான் அனுப்பப்பட்டிருக்கிறீர்களே தவிர கடுமையை கையாளுவதற்காக வேண்டி அல்ல கஷ்டத்தை கையாளுவதற்காக வேண்டி அல்ல நபி அவர்கள் பலர்களை அல்லாஹுடைய பாதையில அல்லது சில நாட்டுகளுடைய பிரதிநிதிகளாக அனுப்பி வைப்பார்கள் அனுப்பி வைக்கக்கூடிய வேலையில சில ரெண்டு பேர்களை பார்த்து இரட்டையாக சொல்லியிருக்கின்றார்கள் வேற சில சந்தர்ப்பங்கள்ல எத்திர நீங்க இலேசா இலேசையே அறிமுகம் செய்து கொண்டே இருங்கள் கஷ்டப்படுத்த வேண்டாம் நன்மாராயங்களை சொல்லிக்கொண்டே இருங்கள் அவர்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்த வேண்டாம் ஏன் அல்லாஹான நமக்கு தந்திருக்க கூடியமிக இலேசான மேலான பெரியார்களே கணவான்களே சகோக்களே உள்ளத்துல அந்த அத்மத்து வந்து விடுமோ தீனுடைய மகத்துவம் வந்து விடுமோ தீனின் மீது உண்மையான நம்பிக்கை விசுவாசம் வந்து விடுமோ அவருக்கு அல்லாஹுடைய எந்த கட்டளையும் கஷ்டமாக தெரியாது அல்லாஹுடைய எந்த உத்தரவும் பாரமாக தெரியாது அல்லாஹுடைய எந்த சட்ட திட்டங்களும் அவருக்கு சுமையாக விளங்காது யாருடைய உள்ளத்துல என்று சொல்லக்கூடியதோ விசாலமாக ஆக்கி அவருக்கு அல்லாஹுடைய கட்டளைகள் கஷ்டமாக தெரியாது அல்லா கூறுகின்றான் அபமன் இஸ்லாத்திற்காக வேண்டி யாருடைய உள்ளத்தை அல்லா திறந்து விட்டானோ யாருடைய உள்ளத்தை அல்லா விரித்து விட்டானோ அவர் அல்லாஹுடைய புறத்தில் நின்றும் உண்டான நூறுல அந்த ஒளியில அந்த பிரகாசத்தில் அவர் இருக்கின்றார் அதனால் அல்லாஹுடைய கட்டளைகள் அவருக்கு பாரமாக தெரியாது அல்லாஹுடைய உத்தரவுகள் அவருக்கு சிரமமாக தெரியாது முழு உலகமும் அவருக்கு எதிர்ப்பாக இருந்தாலும் சரி அவருடைய நாடும் எதிர்பார்க்க இருந்தாலும் சரி அவருடைய கோத்திரமும் எதிர்பார்க்க இருந்தாலும் சரி அவருடைய குடும்பமும் எதிர்ப்பாக இருந்தாலும் சரி மற்றனுடைய பொறுமதி யாருடைய உள்ளத்துல வந்துவிடுமோ நீரின்படி நடப்பது அவருக்கு இலேசாக ஆகிவிடும் சென்ற ரெண்டு கிழமைக்கு முன்னால டெல்லி மருக்க சிறிலங்காக்காரர்களுக்கு இந்த விடயத்தை ஞாபகப்படுத்தினாங்க உதாரணத்திற்கு நபி அலை அவர்கள் அதனால தான் அழகி தன்னுடைய புகாரி ஷரீஃப்ல குபுருள் தூண குபுரின் ஒரு குபுருக்கு மேலால இன்னும் ஒரு ஒரு குஃபுருக்கு கீழால இன்னும் ஒரு குஃபுரு உலகத்துடைய பக்கங்களிலும் குபுறு சூழ்ந்திருந்தது முழு உலகத்துடைய நிலைமை நபி அவர்களுக்கு பாதகமாக இருந்தது அந்த அரேபிய தீப அது நபிக்கு சாதகமாக இருக்கவில்லை திவாஜின் விவசாயம் இல்லாத கரடு முரடான காய்ந்த வறந்த பாலைவனத்துடைய பூமியை தான் நபி அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான் மூன்றாவது நபியுடைய கூத்திரம் யாரும் நபிக்கு சாதகமாக இருக்கவில்லை எல்லா மக்களும் நபி அவர்களுக்கு எதிர்ப்பாகத்தான் இருந்தார்கள் நான்காவது நபியுடைய சக்தி அதாவது நபியுடைய நபியுடைய தன்னுடைய உடல் கூட அதற்கும் பாதகமாக தான் தவிர அந்த உடலுக்கு கூட சாதகமான நிலை ஏற்படவில்லை நபி அவர்கள் பிறக்கின்றார்கள் அல்லாஹு அண்ணா நபி அவர்களுக்கு பாய்ப்பு கட்டுவதற்காக வேண்டி யாராவது ஒரு பெண்மணி வாடகைக்கு கூலிக்கு என்னுடைய மகன் முகமதுக்கு பால் கொடுங்க சொல்லி முகம்மத தூக்கி கொண்டு அந்த செவிலி தாய்கள் இருக்கக்கூடிய பால் புகட்டக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய பல இடங்களுக்கு செல்வார்கள் ஆனால் எல்லோரும் வசதியான பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு செல்கின்றார்கள் ஹதரத் முகமது சல்லாஹ் அலேஹி வல்லம் அவர்களை இருப்பதற்கு கூட ஆள் இல்ல ஆக நபியுடைய ஜாத்தல நபியுடைய தன்னுடைய உடல்லையும் நபியவர்களுக்கு சாதகமாக இருக்கல்ல நபியுடைய குடும்பமும் அவர்களுக்கு சாதகமாக இருக்கல்ல நபியவர்கள் அனுப்பப்பட்ட அரேபிய தீபகத்வமும் நபியவர்களுக்கு சாதகமாக இருக்கல்ல ஏன் முழு உலகமும் குப்புரல மூழ்கி இருந்தது அல்லாஹ் என்று கூறக்கூடிய மனிதர்கள் அதிகமாக இருக்கவே இல்லை அதனால இந்த நான்கு திசைகளும் நவியவர்களுக்கு பாதகமாக இருந்தாலும் நபியவர்கள் அல்லாஹ் எனக்கு பெரிய ஒரு நுகுவத்தை தந்திருக்கின்றான் அல்லாஹ் எனக்கு நுகுவத்துடைய கிரீடத்தை எனக்கு அனுபவித்திருக்கின்றான் அல்லா என்னை முஹம்மதே உங்களை சாட்சி சொல்லக்கூடியவராக நன்மாராயம் சொல்லக்கூடியவராக எச்சரிக்கை செய்யக்கூடியவராக உங்களை நாம் ஆக்கி வைத்திருக்கின்றோம் அல்லாஹுவின் பக்கம் அடைக்கக்கூடிய அழைப்பாளராக இருக்கின்றோம் உமக்கு நுபூவத் என்று சொல்லக்கூடிய நபித்துவத்துடைய கிரீடத்தை தந்திருக்கின்றோம் அதனால அந்த நுபுவத்தின் மீது நபி உறுதியான நம்பிக்கை இருந்தது அதனுடைய மகத்துவம் இருந்தது அதனுடைய எசை அவர்களுடைய உள்ளத்துல ஆழமாக பதிந்திருந்ததன் உலகமும் அவர்களுக்கு பாதகாமம் அவர்களுடைய நாடும் அவர்களுக்கு பாதகம் அவர்களுடைய குடும்பமும் அவர்களுக்கு எதிர்ப்போ ஏன் அவர்களுடைய உடலுடைய நிலை கூட அவர்களுக்கு சாதகமாக இருக்கல ஆனால் அல்லாஹுவை நம்பியதன் காரணமாக கடைசி காலத்தில உலகம் நபி அவர்களுக்கு சாதகமாக அல்லாஹ் ஆக்கிவிட்டான் நபியுடைய வபாத்துக்கு முன்னாலே உலகத்துடைய பல நாடுகளுக்கு அறுபது சிலைகளை வைத்து சிலை வணக்கம் செய்யப்பட்டு கொண்டிருந்த சிலை வணக்கம் நபியுடைய தாவத்துடைய உழைப்பினுடைய வணக்கத்தினாலும் அல்லாஹ் வரைக்கும் சிலை வணக்கத்தை இல்லாமல் ஆக்கிவிட்டான் அதையும் நபி அவர்களுக்கு சாதகமாக குடும்பத்திலே உள்ள முக்கியமானவர்கள் அவர்களின் மூலமாக முழு உலகத்தில் பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அமைத்து விட்டான் அதே மாதிரி ஆரம்பத்தில் பால் கொடுப்பதற்கு தயார் இல்லை ஆனால் அதே நபியுடைய பழக்கத்தின் காரணமாக ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அல்லாஹ் உணவை கொடுப்பதற்கு அவர்களுடைய தாகத்தை போக்குவதற்கு அல்லாஹுடைய உதவி மாநில உதவி வருவதற்கு நபி அவர்களை அல்லாஹ் காரணமாக ஆக்கினார் மேலான பெரியார்களே கனவான்களே ஏன் மகத்துவத்தை அஸ்மத் என்று சொல்ல பதிய உலகமும் அந்த பொறுப்பு ஈடுபட்டேன் என்றால் என்னுடைய சகல பாதகமான நிலைகளை அல்லாஹால் சாதகமாக்க முடியும் என்பதை வரைக்கும் வாழக்கூடிய மக்களுக்கு நபி உண்மைப்படுத்தி காட்டி விட்டார் மேல பெரியார்களே கனவான்களே சகோக்களே தாவரத்து உடைப்ப செய்யக்கூடிய வேலையில் அதற்கு எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும் அதை சிலர்கள் எதிர்ப்பார்கள் சிலர்கள் பொய் நபி அவர்களையும் அபு லஹாபு வந்து அவர்களை பைத்தியக்காரன் அபு ஜஹன்மார்கள் திட்டினார்கள் அபு ஜஹும் திட்டினான் ஆனால் அவ்வாறு பொய்ப்படுத்தக்கூடிய வேலையில் நோய் வினை வரும் நபி அவர்களுக்கு அந்த நோயை காரணமாக வைத்து எல்லாம் என்ன செய்வான் அவரை தீனிலே காமத் வைப்பான் அடுத்தவர்களுக்கு அல்லாஹ் இதாயத்தை கொடுப்பான் நபிவர்கள் நோவிலை செய்யப்படுகின்றார்கள் அந்த நோவிலையுடைய பறக்கத்தின் காரணமாக நபியுடைய தோழர்கள் நோவிலை செய்யப்படுகின்ற அந்த நோவிலையின் பறக்கத்தின் காரணமாக அவர்களை அல்லா இச்சிக்காம தாக்கி வைக்கின்றான் அடுத்து அவர்களுக்கு அழிக்கப்படுகின்றார்கள் செருப்பால் அளவு அளவுக்கு அவர்கள் காயப்படுத்தப்படுகின்றார்கள் அவர்களுடைய முகத்துடைய அடையாளம் தெரியாத அளவுக்கு அடிக்கப்படுகின்றார்கள் காலையில் அழிக்கப்பட்டார்கள் அதனால் நோவிலை ஏற்பட்டது மாநில அவர்களுடைய தாய்க்கல்லா இதத்தை கொடுத்தான் அடிக்கின்றரிடுகைய உள்ளத்தில் நோவிலை ஏற்படுகின்றது காரணமாக அமைந்து அவர்களை அவர்களை வஷ்ஷி கொலை செய்கின்றார் மக்கள் எதிர்க்கின்றார்கள் மக்கள் எங்களை பொய்படுத்துகின்றார்கள் என்பதற்காக வேண்டி வேலையை விட வேண்டிய தேவையில்லை தாஜ்மௌலானா சொன்னார்கள் வேலைக்குரிய அடையாளமே பொய்ப்படுத்துதல் தான் எதிர்ப்பு வந்ததோ அது அடையாளம் இது ஹக்கான வேலை எதற்கு எதிர்ப்பு வரை இல்லையோ அது ஹக்கு இல்லை என்பதற்கு அடையாளம் எதிர்ப்பு வராது ஹக்கு எதிர்ப்பு வரும் எதிர்ப்பு வருவது அடையாளம் நபி அவர்கள் தான் முகம்மதே நீங்க மட்டும் பொய்ப்படுத்தப்பட்டதாக நீங்க நினைக்காதீங்க அதர தூத பார்த்து மடேன் என்று சொன்னாங்க அதர தூகை பார்த்து வரிகேடன் என்று சொன்னாங்க அதர தூகை பார்த்து அவருடைய கூட்டம் நீங்க மிகப்பெரிய வழிகேட்டில் இருக்கிறீங்க அதர தூதை பார்த்து من الكاذبين நீங்க மிகப்பெரிய மனியனாக இருக்கிறீங்க நாங்கள் கருதுகின்றோம் நினைக்காதீங்க நீங்க வாழ்ந்த பல ரசூல் பொய்படுத்தப்பட்டார்கள் இந்த பொய்படுத்தப்படுவது இருக்கின்றது இது சமீப காலத்தில் உள்ளதல்ல பல நூற்றாண்டு காலத்திற்கு முன்னால் இருந்து வந்தது அவர்கள் எதை பொய்ப்படுத்தப்பட்டாலும் அதில் பொறுமையாக ார்கள்து அவர்கள் நோவிலையும் செய்யப்பட்டார்கள் உதவி வந்துச்சு அவர்கள் நோய் செய்யப்பட்டார்கள் பொறுமையாக இருந்தார்கள் அவர்களுக்கு நாம் இசை காமத்தையும் அடுத்தவர்களுக்கு ஆறுதல் கூறுகின்றான் மேலான பெரியார்களே கணவான்கரே சகோக்கரே அதனால அல்லாஹுடைய உதவி வர என்றால் முதலாவது வேலை செய்யக்கூடிய நமக்கு மத்தியிலே ஒற்றுமை வந்துவிட வேண்டும் மிக அதிகமாக நம்முடைய உள்ளங்கள் உடல் அல்ல நம்முடைய அமல்கள் அல்ல நம்முடைய வணக்கங்கள் உள்ளம் ஒன்று சேர வேண்டும் நபிவர்கள் வந்த வேலையில அந்த மக்களுடைய உள்ளம் தான் பாதிக்கப்பட்டிருந்தது என்ன செய்தார்கள் வசக்களால் முடியாத காரியம் முழு உலகத்தில் உள்ள செலவு செய்தும் அவர்களுடைய உள்ளங்களுக்கு மத்திய உங்களால் உண்டு பண்ண முடியாது அவர்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில் உங்களால் ஏற்படுத்த முடியாது அல்லாஹ் ஒற்றுமையை ஏற்படுத்தினான் அதற்கு முன்னால் எப்படி இருந்தாங்க அல்லா குரான் அல்லாஹி அழைக்கும் இது குங்கும் ஒற்றுமை அடையாளம் அவர்களுடைய உள்ளத்துல ஒற்றுமை இருக்கல்ல அதனால விரோதத்தை பாராட்டி கொண்டிருந்தார்கள் அல்லாஹ் கூறுகின்றான் உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் இணைப்பை ஏற்படுத்தினான் அல்லா கூறல்ல உங்களுடைய உடல்களுக்கு மத்தியில உங்களுடைய மஜிசிகளுக்கு மத்தியில உங்களுடைய அமல்களுக்கு மத்தியில நாங்க இணைப்பை ஏற்படுத்தியதாக அல்லா சொல்லல்ல குழுவிக்கும் அல்லா உங்களுடைய மத்தியில அன்பை பாசத்தை இறக்கத்தை போட்டான் அதனால அல்லாஹுடைய அருளால அல்லாஹுடைய கருணையால நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் சகோதரர்களாக மாறிவிட்டீர்கள் மேலான பெரியார் கடை கணவான்களேஷர்களே அதனால முதலாவது உள்ளங்கள் உண்டுபடணும் எங்களுக்கு பற்றிய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சரி பிரச்சனைகள் இருந்தாலும் அடிப்படையில் வேலையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் ஒரு பிரிவினர்கள் அல்ல நாங்க ஒரு இயக்கம் அல்ல நாங்கள் ஒரு குரூப் அல்ல நபியுடைய உம்மத்தவர்களாக இருக்கின்றோம் நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையோடு இருக்கணும் எந்த அளவு கண்டாணா நீங்களை கொண்டு உங்களை கொண்டு நெருங்கிவிடலாம் ஆனால் உங்களுடைய உள்ளங்கள் துண்டிக்கப்பட்டிருந்தால் அல்லாஹுடைய உதவியை நீங்க பெற்றுக் கொள்ள முடியாது உங்களுடைய அமல்களால வணக்கங்களால அல்லாஹுடைய மறுவினாடியிருந்தால் அல்லாஹுடைய உதவி நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியாது அதனால முகம்மது சல்லு அலேஹி செல்லம் மக்களுடைய பதிமூணு வருஷத்துல தகாபாத்துடைய உள்ளங்களுக்கு மத்தியில ஒற்றுமையை ஏற்படுத்தினார்கள் அன்பை ஏற்படுத்தினார்கள் அவர் வெளிநாட்டுக்காரன் இவர் உள்நாட்டுக்காரன் அவன் பணக்காரன் இவன் ஏழை இந்த பாகுபாடு வித்தியாசம் அல்லாஹு உலகத்துடைய பல பாகங்களுக்கு அந்த உழைப்பை பரத்திவிட்டான் ஏன் அவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமை இருந்ததன் காரணமா அதனால முதலாவது அம்சம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் படுத்த அல்லா கூட உதவி வருவதற்கு நம்முடைய கல்விகளுக்கு மத்தியில் ஒற்றுமை ஏற்படணும் நம்முடைய உள்ளங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை ஏற்படணும் அல்லா உதவி இருக்கிறது அது அத்தா கூட்டா இருப்பான் இயக்கத்துடன் அல்ல எவர்கள் கூட்டாக இருப்பார்களோ அவர்களுக்கு தான் அல்லாஹூடைய உதவி சகாபாக்கள் கூட்டாக இருந்தார்கள் துபா கேட்டார்கள் அல்லாஹூ உதவியும் கூட்டாகத்தான் வந்தது மேலான பெரியார்களே கணவான் கரேஷ்வர்களே அந்த உள்ளங்கள் ஒற்றுமைப்படுவதற்கு முதலாவது நம்முடைய உள்ளத்துல அடுத்தவர்களின் மீது மிருதுவை நாம் கையாளும் அவர்கள் சிலர்கள் கருத்து வேறுபடுகின்றார்கள் உள்ளங்களால் அவர்கள் அந்த ஐம்பது பேர்களுக்கு மத்தியில் அதிலே ஐம்பது பேர்கள் இல்ல சிலர்களுடைய உள்ளங்கள்ல அந்த பொருளை அடையணும் அந்த கனிம பொருளை அடையணும் என்ன செய்கின்றபாடு காரணமாக எவ்வளவு பெரிய உதவி அல்லாஹுடைய உதவி வந்து கொண்டிருந்தது அந்த உதவி தடைப்பட்டு விட்டது முஸ்லீம்களுக்கு வெற்றியுடைய காற்று வீசிக் அது தோல்வியுடைய காற்றாக மாறிவிட்டது எழுபது தகாபாக்கள் சகிதாக்கப்பட்டார்கள் நபியுடைய பல் சகிதாக்கப்பட்டது நபியுடைய புகம் காயம் ஏற்படுத்தப்பட்டது சில சகாபாக்கள் ஒற்றுமையை இழந்து கருத்து வேறுபட்டதன் காரணமாக தோல்வியுடைய சூழலாக மாறிவிட்டது அந்த சந்தைக்கு பின்னால்தான் அல்லாஹ் நபிக்கு தரவர்கள் அல்லாஹுடைய அருளை கொண்டு அவருடைய கருணையை கொண்டு இவர்களுடன் நீங்க மிருதுவாய் கையாண்டு முறையில நடந்து விட்டீர்கள் உள்ளம் இருந்தால் இவர்கள் எல்லாம் அருளை கொண்டு அவளுடைய கருணையை கொண்டு நீங்க மிருது கையாண்டீர்கள் என்று அந்த சந்தைக்கு பின்னால வேறுபாடு அவர்களை பாதுகாப்பதற்கு அதனால தான் அவர்கள் உங்களோடு சேர்ந்திருக்கிறார்கள் என்பதை அல்லாஹூசு தெளிவுபடுத்துகின்ற அவர்கள் குறிப்பிட்டார்கள் அல்ல வேலை வாங்கிறது மனிதர்களை கொண்டுதான் மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் எல்லா மக்கள் எல்லோருமே தவறு செய்யக்கூடியவர்கள் அதனால அவர்களால தவறு செய்ய முடியாது அவர்களால தப்பு பண்ண முடியாது அவர்களால தவறு நடக்கும் அவர்களால தப்பு நடக்கும் அவர்களால பாவம் நடக்கும் ஆனா நடந்த நீங்க என்ன செய்யணும் அதில் அந்த பாவத்தை பெருசு அவர்களுடன் மிருதுவான முறையில் நடந்து கொள்ளணும் மேலான பெரியார்களே கணவான் கணேஷர்களே இதற்கு உதாரணத்தை குறி சமூகத்தில ஒரு காத்தரவிடைய பள்ளியில மற்றது நபவியில அவர் ஓடி போறாங்க தடை செய்வதற்காக வேண்டி நான் சொன்னாங்க அவரை விட்டுருங்க அவரை அன்பான முறையில அவருடைய சிறுநீர முழு பூர்த்தியான முறையில கழிப்பதற்கு அவரை விட்டுருங்க தவறு செய்து கொண்டிருக்கின்ற விட்டு அவர் திருநீர் முழுமையாக கடித்து விடட்டும் இரண்டாவது சகாபாக்களுக்கு உத்தரவிடுறாங்க நீங்க கழிச்சு முடிஞ்சு சிறுநீர் பரிபூர்ணமாக கழிச்சு முடிச்சுட்டாரு இப்ப நபி அவர்கள் அனுமதி கொடுத்ததும் நபி அவர்கள் உத்தரவிட்டதும் நபி அவர்கள் நபி அவர்களுக்கு முடிந்திருக்கும் இடையிலேயே நீ சிறுநீர் கழிக்காதே என்று தடை செய்திருக்கலாம் ஆனா நபி அந்த கடுமையை கையாளல்ல நபி மிருதுவை கையாளுங்க சொன்னாங்க அவர் சிறுநீர் கழிக்கட்டும் அவர் அப்படியே விட்டு முழுமையாகித்ததற்கு பின்னால இப்பொழுது செய்யக்கூடாது இந்த வீட்டுகள் அசுத்தம் செய்யக்கூடாது இது பரிசுத்தமான இடம் இது அல்லாஹுடைய அந்த காத்தரவிடையோ கண்டிக்கவோ இல்ல அவர் எப்படி அழகான முறையில் நடந்து கொண்டாரு கடைசியில் நபியர்கள் நடந்ததன் காரணமாக பலர்களுடைய காரணமாக அமைந்து மேலான பெரியார்களே கனவான்கரேஷர்களே அதனால மனிதர்கள் தவறு செய்யலாம் மனிதர்கள் பாவங்கள் செய்யலாம் மனிதர்கள் உசூலுக்கு மாற்றமாக நடக்கலாம் மாற்றமாக நடக்கும் பொழுது அவரை தண்டிப்பது இஸ்லாமிய முறை அல்ல அதை பிரஸ்தாபம் செய்வது விமர்சிப்பது அவரை வசப்பாடுறது அவன் அப்படி சொன்னான் இவன் இப்படி சொன்னான் அந்த வாக்கள் நிறைவே இந்த வாக்கள் நிறைவே இது அரசியல்காரர்களுடைய பண்பு என்ன செய்த தப்புகளை விமர்சனம் பண்ணுவது ஆனால் இஸ்லாமியா யாராவது செஞ்சிட்டா ஒரு தவறு செஞ்சிட்டா அந்த தவறை மன்னிக்கோணும் அந்த தவறு கண்டுகொள்ளக் கூடாது அந்த தவறை பிரஸ்தாபம் செய்யக்கூடாது நம்முடைய வேலை என்ன நாங்க ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கணும் அல்லாண்டான் முகம்மதே நீங்களுக்கு கரிமா சொன்னவர்களுக்கு அது நல்ல லாபத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் ஞாபகப்படுத்துவது தான் நம்முடைய வேலையே தவிர ஒரு ஆள் உசூலுக்கு மாறி செய்கிறாரு ஒரு ஆள் உசூலுக்கு மாற்றம் செய்யறாரு அந்த உசூலுக்கு மாற்றம் செய்வதை பிடித்து நீங்க அப்படி அவரை இழிவு இதற்கு அனுமதியே இல்ல மேலான பெரியார்களே கனவான்களே அவர்களே சூழுக்கு மாறு செய்தவர்களுடன் நடந்து கொண்டிருக்கிறார்கள் எந்த அளவுக்கு ஒ குரையை ஓரால் பகிரங்கப்படுத்தினார் அவனுடைய மர்மஸ்தானத்தை காட்டியது மாதிரி ஆகிவிடுகின்றது ஒராளுடைய குறைய இன்னும் ஒரு பார்த்தார் ஒரு ஆளுடைய குறையை இன்னும் ஒரு பார்க்கிறாரே அந்த பார்த்தவர் யாருடைய குறையை கண்டாரோ அந்த குறையை பகிரங்கப்படுத்தினால் அவருடைய மறைவிடத்தை வெளியாக்கியது மாதிரி அவருடைய குறையை மறைத்தால் அவருடைய மறைவிடத்தை மூடியது மாதிரி அந்த அளவுக்கு கடுமையானது அடுத்தவர்களுடைய குறையை செய்யக்கூடாது அடுத்தவர்களுடைய குறைகளை பகிரங்கப்படுத்தக்கூடாது அடுத்தவர்களுடைய குறையை பார்க்கவே கூடாது நிறையத்தான் பார்க்கணும் துறைய பார்த்தா அவரின் மீது வெறுப்பு தான் ஏற்படும் அவருடைய நல்ல பண்புகளை பார்க்கணும் அவருடைய தியாகங்களை பார்க்கணும் அவருடைய முஜாகதாக்கரை பார்க்கணும் அவர் எவ்வளவு பெரிய கஷ்டத்துக்கு மத்தியில இத்தனை குடும்பம் இத்தனை குழந்தைகள் இவ்வளவு பெரிய கடை இவ்வளவு பெரிய வேலை இதற்கு மத்தியில மாசால் எவ்வளவு நேரம் தந்து கொண்டிருக்கிறார் அதை தான் பார்க்கணும் அதைத்தான் பாராட்டணுமே தவிர அடுத்தவர்களுடைய குறைகளை நாங்கள் பார்க்க ஆரம்பித்து விட்டோம்டா அவரின் மீது வெறுப்பு ஏற்பட்டுவிடும் மேலான பெரியார்களே கணவான் கணேஷர்களே எந்தளவுக்கு ஞாபகப்படுத்தினாங்கன்னு சொன்னா அடுத்தவர்களுடைய மறைப்பதற்கு முழு பெரிய அதற்கு உதாரணமாக அதற்கு அமர்மோ அவர்களுடைய காலத்துல பெரிய ஒரு சபை மது உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறாங்க மனிதனுடைய இயற்கை ஒரு அழுக்கு காட்டு போயிருச்சு ஒரு அழுக்கு காட்டு வெளியாகி விட்டது சத்தியம் செய்து சொன்னாங்க மேலான பெரியார்கரே கணவான்கணேஷ் அப்படின் பெரிய சபையில நூற்று கணக்கான சகாபாக்களுக்கு மத்தியில அந்த ஒரு நபர் எழுந்தி அவர் பூரத்தை பார்த்து எத்தனை பேர் சிரிப்பாங்க எத்தனை பேர் நையாடுவாங்க எத்தனை பேர் கதை சொல்லுவாங்க இதை பார்த்து அவருக்கு எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டம் அவருக்கு எவ்வளவு பெரிய ஒரு துன்பம் ஏற்படும் அதனால அதே சபையிலிருந்தே அவர்களே அந்த காத்து விட்டு ஒரு நபர் உதவு செய்வதற்கு பகரமாக நாங்கள் சபையோர்களும் போய் உதவு செஞ்சுட்டு வந்தா நல்லா இருக்குமே என்று சொன்னார் ரொம்ப சந்தோஷப்பட்டு சொன்னாங்க அதே மாதிரி இஸ்லாத்திலேயும் தலைவனாக இருக்கிறீங்க சொன்னாங்க முழு சகாபாக்கள் போய் உதவிகளுகையுடைய நேரமாக இருக்க வணக்கத்துடன் நேரமாக இருக்கொண்டு இருக்கிறாங்க அந்த ஒருவனுடைய மனம் விடக் கூடாது அதனால தேவைப்பட்டாலும் சரி முழு சபையோர்களை எழுந்து முழு செய்துவிட்டு வரும்படி அதில் சொன்னார்கள் என்று சொன்னார் ஏன் முழு சபையோர்கள் போய் உதவு செய்வது இலேசு ஆனாளுடைய மானம் பறிபோய்வது அது பயங்கரமானது அது கடுமையானது அதனால அவர்களை வாழ்த்து என்ன செய்வாங்க எல்லா சகோதரர்களையும் உதவு செய்து வரும்படி உத்தரவிட்டார்கள் என்று இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தினாங்க வேறான பெரியார்களே கனவான்களே சகோக்கரே அதனாலுக்கு மாறி சேர்த்து சொல்லி அதை மக்களுக்கு மத்தியில் பிரஸ்தாபம் செய்யக்கூடாது உலகத்தில் நடந்த மிகப்பெரிய தவறு என்ன பாத்தில் பரவுவதற்கு காரணம் அதை பற்றி பேசுவதுதான் பாத்தியில இல்லாமல் ஆக்கணும் அதை பற்றி பேசாமல் இருக்கணும் அதனால் அவருடைய சொல் அமைத்துல சிக்கர் அமைத்துள் பாத்தியில பாத்தியில இல்லாமல் ஆக்கணுமண்டா அதை பேசாதீங்க அதை பற்றி பிரஸ்தாபம் செய்யாதீங்க அதை பற்றி அடுத்தவர்களுக்கு மத்தியில் விமர்சனம் செய்யாதீங்க எப்போது நீங்க விமர்சனம் செய்வீங்களோ அந்த பாட்டில் பரவுமே தவிர அந்த பாற்றில் நம்மை விட்டு போகாது அதனால மீதான பெரியார்கே உணர்வு இருக்கக்கூடாது நீங்களும் யார உங்களை பின்பற்றிவிட்டார்களோ அவர்களுக்கு உங்களுடைய பணிபுரிய இலக்கையை விரித்துக் கொடுங்க நபி நபி அவர்களுக்கு சகாபாக்கள் அந்த அடிமையை போன்ற சகாபாக்களுக்கு நாயகமே நீங்க பணிஞ்சி போங்க நாயகமே உங்களுடைய இலக்கையை விரித்துக் கொடுங்க என்று அல்ல உத்தரவிடுகின்றான் என்றால் அதனால எங்கள் ஒரு பொறுப்புதாரி நான் எப்படி செஞ்சிட்டேன் எப்படி முடிவெடுத்தேன் நீங்க இப்படித்தான் செய்யணும் நான் பெரியவன் நீங்க எல்லாம் நான்வன் அடுத்தவன் அவர் கௌரவமானவர் என்ற உணர்வோடு நடக்கணும் முயற்சி செய்யணும் அதற்காக வேண்டி முயற்சி செய்து நல்லது எடுக்க பார்ப்பதை தவிர ஒரு கெடுவியை மாதிரி உட்கார்ந்து வரக்கூடிய உள்ளம் தெளிவா இருக்கத்தான் நான் விரும்புகிறேன் முறையிடாதீங்க நபி சொன்னீங்க முறையிடுவது மாற்றமா செய்கின்ற முறையிடுங்க நம்முடைய பொறுப்புதாரிகள் பொறுப்புதாரிகள் அவர் அப்படி செஞ்சிட்டாரு பொறுப்புதாரிகள் முறையிடுவது முறையிட வேண்டியது அல்லா இடத்துல நவியம்பு யார்கிட்ட முறையிட்டாங்க பலகீனத்தை உன்னிடத்தில் நான் முறையிடுகின்றேன் என்னுடைய சாதுரிய குறைவ உன்னிடத்தில் முறையிடுகின்றேன் தாய் குவாசிகள் அதாவது நபியவர்களுக்கு பாகாம நடக்கின்றார்கள் நபியோருக்கு அல்லாட்ட முறை இருக்கின்ற என்னுடைய கவலைய தூக்கத்தை என்னுடைய சஞ்சலத்தை முறைவதெல்லாம் அதே குறையை செய்யாமல் மரணத்தை ஏற்படுத்த மாட்டான் மேலான பெரியார்களே கணவான்கணேஷ சகோர்களே அதனால அவர் அப்படி செய்றாரு அவர் எப்படி பண்றாரு அதிகார்கள்கிட்ட போய் சிக்காய செய்ய வேண்டிய தேவை இல்ல அதிகார்கள்ட்ட போய் முறையில சேவைய வேண்டிய தேவையில்லை அல்லாவற்ற உரையிலோடும் உள்ளங்கள் அல்லாருடைய கையில் இருக்கிறது அவருடைய உள்ளங்களை அல்லாஹ் மாற்றி விடுவான் தற்கு நாங்க முயற்சி செய்யணும் அதற்கும் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தினாங்க அதை சாஜி நபி எல்லா அவர்கள் மிக முக்கியமான சஹாபி உலகத்திலேயே சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டு விட்டது உலகத்திலேயே சுவர்க்கத்தை சொல்லப்பட்டு விட்டது அனுமதி கேட்டு அவருடைய வீட்டில் போய் தங்குறாங்க இரவையும் தங்கி பார்க்கிறாங்க அவருக்கு எந்த விசேஷமான தன்மையும் மாதிரி பகலையில விசேஷமான அடிப்படையில் நோம்பு பிடிப்பது மாதிரி இருக்கல மூடு நாள் சங்கீத்து வந்து கேட்டாங்க சார் உங்களை நபிங்க சோருக்கத்தை கொண்டு நல்மாற சொல்லிட்டாங்க உலகத்திலேயே நீங்க சொல்லிட்டாங்க ஆனா மூணு நாள இரவு பகலாக தங்கி உங்களுடைய அமல்களை பார்த்தேன் வணக்கங்களை பார்த்தேன் அறிவாத பார்த்தேன் ஆனா எனக்கு விசேஷமா ஒன்றுமே தெளிப்படலான்னு சொன்னவுடன் பாருங்க எவ்வளவு பணிவா எவ்வளவு அடக்கம் ஒடுக்கத்துடன் அதிக நினைக்கிற மாதிரி எந்த ஆண்டா இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி இடத்துல விசேஷமான வணக்கங்கள் அமல்களை இபாதத்துகள் ஒன்றுமே இல்ல ஆனா ஒன்றே ஒன்று இருக்கிறது அந்த ஒன்று என்ன முஸ்லிம்களை பத்தி என்னுடைய உள்ளம் தெளிவாக இருக்கிறது யாரே பற்றியும்பென்ன கிடையாது என்று சொன்னவுடன் மாற்றி விட்டது உள்ள தவறான எண்ணமும் என்னுடைய உள்ளது உங்களை பற்றி கூடாது செய்யக்கூடாது அதை அவர்களுக்காக நீங்க அவர்களை மன்னீங்க அந்த யுத்தத்துல ஐம்பது பேர்கள் செய்த தவறின் காரணமாக முழு சகாபா கிடைக்கு பாரிய விளைவுகள் ஏற்படுது அதனால அவர்கள் மன்னிப்பு தேடும்படி அல்லாஹ் சொல்லல்ல அல்லாஹ் கூறுகின்றான் பாபு அன்பும் நீங்க அவர்களை மன்னிச்சிடுங்க ரெண்டாவது அவர்களுக்காக வேண்டி நீங்க பிழை பொறுக்க தேடுங்க நீங்க அல்லாவற்ற பாம்பன்னிப்பு தேடுங்க பாவம் செஞ்சது அவர்கள் திருப்பாடு செய்ய சொல்கின்றான் யார நபி அவர்களுக்கு பெரியார் தீர்ப்பார் செய்யணும் எந்த அளவுக்குண்டா அதுல தபு பக்க சித்திகிறது எல்லா ஓன் நபியுடைய வபத்தைக்கு பின்னால ஒரு ஆள் வந்து கேட்கிறாரு நபியுடைய தொழுகைய மாதிரி நபியுடைய தொழுகையை எனக்கு கற்றுத்தரக்கூடியவங்க யாராவது இருக்கிறீங்களான்னு சொல்லி இப்பொழுது அங்குள்ள சகாபாக்க சொன்னாங்க ஒரு மூளையில அதுல தபு கருதி தொழில்கொண்டிருந்தாங்க நபியுடைய தொழுகையை பார்க்கணும் அதுல தபுடைய தொழுகையை பார்த்தா அதுதான் நபியுடைய தொழுக எந்த மாற்றமும் இல்ல அந்த அளவுக்கு நூற்றுக்கு நூறு நபி அவர்கள் தொழுத மாதிரி தொழுகு கொண்டிருக்கிறாங்க அவர்களே அத்தகைய اللهم ربي إني ظلمت و نفتي ظلما كثيرا كبيرا و لا يغفر الظنوب إلا أنت يا الله نان مشبري عنيائم سنجيتهين مشبري توري سنجيتهين ني إينا مني جديدة أتى حياة لنده حضرت أبو بكر إثنين فارثة يرانغ يا ري اولخة تنئي نبياؤنغ سننانغ முழு உலக மக்களுடைய அல்லாஹ் அபூபக்கருடையான இமாம்கள் மடியுள்ளாக்கள் இறை நேசர்கள் இவர்கள் அத்தனை பேர்களுடைய உத்தரவு நபி அவர்களே சொல்லுவாங்க நாளைக்குறவைு கையாளுங்க அடுத்தவர்க்கீங்க அவர்களுடைய மனிதர்களுக்கு விமர்சனம் செய்யாதீங்க அதை பிரஸ்தாபம் செய்யாதீங்க இருக்கும் காலம் வரைக்கும் நபி அவர்கள் உலகத்தில இருக்கும் காலம் வரைக்கும் அல்லாஹுடைய செய்து கொண்டிருக்கும் காலம் வரைக்கும் அல்லாஹுடைய நீங்க அவர்களோடு இருக்குகின்ற வரைக்கும் அவர்களை நாம் சந்திக்க மாட்டோம் அவர்களை வேதனை செய்ய மாட்டோம் அவர்களுக்கு அதாவை கொடுக்க மாட்டோம் அதே மாதிரி அவர்கள் செய்து கொண்டிருக்கும் காலம் எல்லாம் அவர்களை நாங்க அழிக்க மாட்டோம் அதாப கொடுக்க மாட்டோம் நபி அவர்கள் உலகத்தில இருப்பது மாதிரி பாதுகாப்பு பாதுகாப்பு அதனால் அல்லாஹ் கூறுகின்றான் மூன்றாவது கட்டமாக அடுத்ததாக சொன்னாங்க அவர்களுடைய ஆலோசனைகளை எடுத்து எடுத்து இந்த புனிதமான உழைப்பு வேலையை செய்து கொண்டிருங்க மேலான பெரியார் கணே கணவான்கணேஷ அவர்களே மனிதர்கள் இருக்கிறார்களே இவர்கள் தங்க சுரங்கிற மாதிரி நபியர்கள் சொன்னார்கள் தங்கத்துடைய சுரங்கம் வெள்ளியுடைய சுரங்கங்கள் மாதிரி மனிதர்கள் சுரங்கங்கள் அவர்களுக்குள்ள ஆயிரக்கணக்கான ஆற்றல்கள் ஆயிரக்கணக்கான திறமைகளை எல்லாம் மறைத்து வைத்திருக்கிறான் நீங்க மசூரா செய்தான் அந்த திறமைகள் வெளியில வரும் அந்த ஆற்றல்கள் திறமைகள் வரும் அந்த ஆற்றல்கள் வெளியில வரும் அந்த ஆற்றல்களை தேவிக்கு சாதகமாக பாதிக்கலாம் அதனால தன் கூறுகின்றான் அல்லாஹு அவர்களோடு நீங்க ஆலோசனை செய்யுங்க நபியவர்களுக்கு ஆலோசனை உடைய எந்த தேவையும் இருக்கல்ல ஏன் வகை வந்து கொண்டது ஏதாவது ஒழுக்கத்துக்கு மாற்றமாக நபி அவர்கள் நடந்த உடனடியின் சுட்டிக்காட்டப்படும் நபியவர்களுக்கு அல்லாஹ் கூறுகின்றான் தொழுகையுடன் இணைத்துக் கூறுகின்றான் அந்த சகாபாக்கள் அல்லதீதம் சூரா பயணம் தொழுகை எவ்வளவு முக்கியமோ அதே அவர்களுடைய விடயங்களுக்கு மத்திய நம்ம முக்கியம் தன்மூலான ஞாபகப்படுத்தினாங்க மஷூரா செய்யக்கூடிய நேரத்தில் அடுத்தவர்கள் நீங்க அறவணைக்கணும் இருக்கக்கூடிய எல்லாரையும் மசூரா கேட்கணும் அந்த மசூரா எடுத்து செயல்படுத்த முயற்சி பண்ணணும் அடுத்தவர்களே நீங்க வேறையோட இணைக்க முடியும் அதனால எல்லாரையும் அறமுனைத்துக் கொண்டு போகணும் எல்லாரையும் மசூரா கேட்கணும் தனி நபர் மஷூரா முடிவு செய்யல ஒரு ஜமாத் மசூரா ஜமாத் அந்த ஜமாத்தை தான் முடிவு செய்யணுமே தவிர அதாவது தனி நபர் இருக்கக்கூடிய வேலையில ஒரு ஆள் பேச மஷூரா தேரல்ல சொன்னாங்கோ மகல்லாவோ யாராக இருந்தாலும் சேர்ந்து தான் போனோம் எந்த விஷயத்தை கேட்கிறீங்களோ அதுல என்பதான சம்பந்தப்பட்ட எல்லாருமே போனும் மசூராவை முடிவு செய்யற எல்லாருமே இருக்கிற வேலையில தான் மஷூராவ முடிவு செய்யணும் மணிஸ்தார உல நதிம மணிஷ்டார உல ஆழ மனுஷத யாரு இஷ்டா செய்து ஒரு வேலையை செய்தாரோ அவர் தோல்வி தழுவ மாட்டாரு இஷ்டா செய்றான்னு சொன்னா ஒரு விஷயத்தை நீங்க சாதிக்கணும் உதாரணம் ஒரு இடத்துல பெண் பேசி வந்திருக்கிறது அந்த பெண்ண முடிக்கிறதா இல்லையா ஒரு நல்லதா இல்லையா ஒரு முறையை வகுத்து தந்திருக்கிறாங்க கொஞ்சம் நாளைக்கு நாங்க என்ன செய்யறது இஷ்டிகாராவுடைய தொழுகைகளை தொழுகுறது தொழுது தந்த துவாவை கேட்கறது கொஞ்ச நாள்ல கனவுடையோ நினைவுடையோ அந்த விஷயத்த செய்யறது நல்லதா அல்லது சரியில்லையா என்பதை அல்லா அறிவித்து தருவான் ஒன்று கனவுல அல்லது நினைவுல அல்லது சகோதரிகளின் அதுல தோல்விய தழுவ மாட்டாருமனு யார் ஒரு விஷயத்தை முடிவு செய்றாரோ கடைசியில இறுதியில அவருக்கு பேசியதும் ஏற்படவே செய்யாது செலவு செய்வதில்ல ரத்தனையில செலவு செய்மை வராது என்று நபி அவர்கள் சொல்லிருக்கிறாங்க மேலும் அவர்கள் சாதாரணமானவர்களுடைய கூட எட்டிருக்கிறாங்க மதுரில கூடாரம் அடிக்கப்பட்டிருக்கு அதுல முஞ்சில் அது எல்லாம் வந்து கேட்கிறாங்க யார சூழல்லா இந்த கூடாரம் இந்த இடத்துல நீங்க அடிக்க சொன்னது அல்லாஹுடைய உத்தரவு அல்லாஹுடைய கட்டளையா அல்லது உங்களுடைய அபிப்பிராயமா அல்லாஹுடைய முடிவும் இல்ல என்னுடைய கட்டளையும் இல்ல என்னுடைய ஒரு அபிப்பிராயம் இந்த இடத்துல கூடாரம் அடிச்சா நல்லது அதுல பாதிப்பு முடிஞ்சு சொல்றாங்க யார சூழலா இல்ல இந்த இடத்தை விட அந்த இடத்துல கூடாரம் அடித்தா நல்லதுன்னு சொன்னாங்க கூடாரம் அடிக்கிறது அலேஷா ஆயிரம் நூற்று கணக்கான சகாபாக்கள் கூடாரங்கள் அடிச்சு சாமான்கள் இறக்கி வச்சு அவர்களுடைய உணவு பண்ணங்கள் அவர்களுடைய சொன்னாங்க இல்ல உடனடியா அந்த இடத்தை மாத்தீங்கன்னு சொல்லி மேலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே எப்பொழுது அவருடைய ஆலோசனை அங்கே மாற்றப்படுகின்றது அந்த இடத்துல மழை பெஞ்சி அந்த மழையின் காரணமாக குறிப்பிடுகின்ற அந்த மழையின் மூலமாக உங்களுக்கு அமைதி ஏற்பட்டது உங்களுடைய பாதத்தை உறுதியாக்கிவிட்டோம் அசுத்தங்களை போக்கிவிட்டோம் அந்த முதன் என்று சொல்லக்கூடிய ஒரு தகவியுடைய கருத்திற்காக வேண்டி நபி அவர்கள் தன்னுடைய முடிவையே மாற்றினான் அதனால நாங்க ஏதாவது ஒரு விஷயத்துல மஷூரா செஞ்சாச்சு முடிவடிச்சாக்கி அப்படித்தான் நடக்கணும் அதோட நல்ல ஒரு விஷயம் வெளியில தெரிஞ்சிருச்சா மாத்தேனும் அதுல சல்மான் பார்த்தீர்கள் அவர்களுடைய அவருடைய மசூரா தானே என்ன அந்த ஹந்த தோண்டோனும் சல்மான் அப்பதான் புதிதா இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாரு பாரிஸ் நாட்டிலிருந்து வந்தாரு அவர் வெளியூர்காரன் புதிய முஸ்லீம் அவர் பலர்கள்ட அடிமையாக இருந்து வந்தவர் அவர் அபிப்பிராயம் சொன்னவேலையுண்டி எங்கும் அவரை எதிர்க்கல்ல அவருடைய அமல் செய்யறாங்க அந்த ஏற்பட்ட அதிகமான உதவிகளுக்கு மசூரா தான் காரணமாக அமைந்தது கோட்டைகளை அல்லாஹ் காட்சி கொடுத்தான் அல்லாஹ் குரானில் கூறகின்றான் நீங்க நினைத்து பாருங்க அந்த வேலையில உங்களுக்கு செய்த அருள்குறைகளை நினைத்து பாருங்க உங்களுக்கு நாங்க என்ன செய்தோம் ஒரு படை வந்தது உங்களை தாக்குவதற்கு நாங்க பெரிய புயல் சாட்டை அடித்து விரோதிகளை தோல்வியுறச் செய்தோம் நீங்க பார்க்காத மனக்குமார்குரிய படையை அனுப்பி உங்களுக்கு நாங்கள் உதவி செய்தோம் அது மாமல்ல அருபகம் அவர்களுடைய சொத்துக்கள் அவர்களுடைய வீடுகள் அவர்களுடைய பூமிகள் அவைகள் அனைத்தையும் உங்களுக்கு அனந்தர சொத்தாக நாங்க தந்தோம் அது மாத்திரமல்ல உங்களுடைய கால் பல பூமியில படாத அந்த பூமிகளை கூட உங்களுக்கு அனந்தர சொத்தாக நாங்க தந்தோம் பாரசி உடைய முடிவு அவருடைய அபிப்பிராய சேர்த்து செயல்பட்டதுனால இவ்வளவு பெரிய லாபங்கள் அதனால அற்பமா நினைக்கிறல்ல ஒவ்வொரு மனிதன் கணக்கான ஆற்றல்களை திறமைகளை மறைத்து வைத்திருக்கின்றான் மசூராவின் மூலமாக அந்த ஆற்றல்கள் வெளியில கொண்டு வரப்படணும் அந்த திறமைகள் வெளியில கொண்டு வரப்படணும் எந்த அளவுக்கு நபியவர்கள் மாதிரி மான்கிட்ட மசூரா ஒரு நபரை பார்த்ததே இல்ல அந்த அளவுக்கு நபி அவர்கள் குடும்ப விஷயம் பல நூற்றுக்கணக்கான விஷயத்தில் தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி கொடுக்கல் வாங்க மிக முக்கியமான ஒன்று எந்த பின்னால மசித் நபியில ஒரு ஜமாத்தே இருந்து கொண்டிருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க நீங்க பிகர் பண்ணுங்க ஒரு விஷயம் வந்து இருக்குது முக்கியமான அன்சாரி சகாபாக்கள் முக்கியமான கூப்பிட்டு சொல்லுவாங்க சரி சரத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு மேலான பெரியார்களே கணவான்களே சகோக்கரே அதை துமர் ஆகக்கூடிய வேலையில ஆறு பேரை நியமிச்சாங்க நீங்க தான் மசூரா ஜமாத் நீங்க முடிவு அமீராக ஆகுங்க உஸ்மான் ஹதரத் அலி ஹதரத் தல்ஹா சுபைர் சாத் அப்துல் அஹ் இந்த ஆறு பேர் அவர்கள் தான் முடிவெடுக்க தேவைப்பட்டது பதிவு செய்திருக்கிறார்கள் ஒவ்வொரு வீடு வீடா போனாங்க ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு பேரு மசூரா செய்தாங்க தனித்தனி நபரு செய்தாங்க முகத்த வருகின்றது மேல்களை வான்களேர்கள மிக முக்கியமான ஒன்று மசூரா செய்யக்கூடிய வேலை அல்லாஹ்வுமேல நம்பிக்கை வச்சு அல்லாஹ்வுமேல யकीन வச்சு எல்லார்ட்டயும் அபிபிராயத்தை கேக்கறதே நல்ல ஒரு ஆள் முடி கொண்டு சொன்னா முடிவையே மாத்தலாம் அதர்க்கும் தான் مولانا ஒரு உதாரணத்தை சொன்னாங்க நபியங்கوري கிட்டயே போய் இருக்காங்க போய் வந்த வீடிலே சில சஹாபாக்கள் வந்து கேட்டாங்க يا رسول الله நீங்களோட ஒட்டகங்கள் இருக்குது அந்த ஒட்டகங்களை அரசி முஸ்லிம்களுக்கு சமச்சிங்க சாப்பாடு போடுவா நபியங்க சொன்னாங்க நீங்க அரசி அதை விருந்து கொடுங்க சாப்பாடு கொடுங்கனு சொல்லி அதர் உமர் அந்த நேரத்துல இருக்கல்ல தொமர் வெளியிருந்து வந்து கேட்டாரே என்ன செய்ய இல்ல நவியாக கேட்டோம் அனுமதி எப்படி போவீங்க மசூராவுக்கு ஒரு விஷயத்தில சம்பந்தப்பட்ட விட்டு அதுல தொண்ணு கேட்டாங்க என்ன விட்டுட்டு நீங்க எப்படி போய் மஷூரா செய்வீங்க அந்த எல்லா சகாபாக்கரை கூட்டிக் கொண்டு நபிக்கு முன்னால போயிடு பார்த்து கேட்டாங்க யார சூழல்லாம் நீங்க அனுமதி கொடுத்துட்டாங்க ஒட்டஹச்சா அரைக்கிறதுக்கு அப்படியா நான் அனுமதி சொன்னாங்க நான் இருந்து ஆம்மதி கொடுத்து சொன்னும் இருக்கிற உணவு பண்ணங்கள் ரொட்டி துண்டுகள் ஈட்ட பழங்கள் வேறு என்னென்ன உணவு பண்ணங்கள் இருக்கோ அதை எல்லாத்தையும் கொண்டு வர சொல்லி அதை உண்டா சேர்த்து வச்சு நீங்க பறக்கத்துக்கு ஒரு மசூரா முடிவு செய்யப்பட்டு உறுதியாக இருக்க தேவல்ல அது நல்ல ஒரு தீனுடைய ஒரு நல்ல விஷயம் அந்த மசூராவையும் மாற்றி செய்யலாம் மேலான ஒப்பந்திருச்சு இந்த வருஷம் செய்யலாது எல்லாம் திரும்பி போனும் கிட்ட சட்ட உடன்படிக்கெஞ்சா இந்த வருஷம் தலைமுடிகளை விட்டுங்க அல்லது ஆடுகளை குருபான் கொடுத்திருங்க நபிவர்களுடைய ஒரு ஜாடைக்கு நபியுடைய ஒரு ஜாடைக்கு சாபாக்கள் உயிரை கொடுப்பதற்கு தயார் ஆனால் அந்த உம்ராவுடைய ஆசையில அந்த உம்ராவுடைய விருப்பத்தில் நபியுடைய கட்டளைக்கு தயாராகுவதற்கு கொஞ்சம் பின்வாங்கிறாங்க இப்ப நபி அவர்களுக்கு பெரிய கவலைறாங்க யார சூழல்லா உங்களோட தடையுடைய முடிய நீங்க எடுத்துருங்க உங்களை பார்த்து சகாபாக்கள் செய்வாங்க இப்ப நபி தன்னுடைய தடை முடிய இறக்குறாங்க இத பார்த்து எந்த அளவுக்குண்டா சகாபாக்கள் முடிய மட்டுமல்ல தடையிலிருந்து இறத்த போகக்கூடிய அளவுக்கு சிலர்கள் தடைகளை கூட வெற்றி கொண்டதாக ரிவாயத்திர பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஏன் நதையவங்க செஞ்சாங்க செய்யத பார்த்து உள்ளு சகாபாக்களும் செய்ய தயாரான மேலான பெரியாக்கரே கணவான் கணேஷ் அதனால ஒரு விஷயத்தை மாறிடுவாங்க அதோட சாத்மூலானாங்க ஆக முக்கியமான ஒரு விஷயம் நாங்க இந்த வேலையை செஞ்சு கொண்டு இருக்கிறோம் யார் இந்த வேலையை செய்யலையோ அவர்களை இந்த வேலைகளுக்கு எதிர்ப்பா நினைக்க கூடாது நாங்கள் அந்த செஞ்சு கொண்டு இருக்கிறோம் யார் உங்களுடைய அவர்களை நீங்கள் உங்களுடைய எதிர்ப்பாளர்கள் தான் நினைக்காதுங்க எங்கிருக்கு ஜமாத் இது ஒரு இயக்கம் அல்ல இது ஒரு குரூப் அல்ல இது ஒரு பார்ட்டி அல்ல எந்த அளவுக்கு நான் மூலான யூசுப் சாப் ரஹமத்துல சொல்லுவாங்க ஜமாத் நாங்க பேரே வைக்கல உண்மையான பெயர் என்று சொன்னா அது தஹரீக்கேமான உழைப்பு முயற்சி அதுதான் இந்த உழைப்புக்கு பொருத்தமான பெயர் ஆனா மக்கள் வச்சுட்டாங்க இது தப்ப ஜமாத்து தப்படி இயக்கம் இது ஒரு ஜமாத் அல்ல இது ஒரு இயக்கம் இது ஒரு பாட்டி அல்ல இது முழு உலகத்திலுள்ள உங்கட்டும் செய்ய வேண்டிய வேலையே தவிர அதனால யாராவது செய்யாம இருந்தா அவர்களை நீங்க இழிவா நினைக்காதீங்க அவர்களை தப்பா நினைக்காதீங்க அவர்களை கேவலமா நினைக்காதீங்க அவர்களுக்கு பல குறைகளை சொல்லாதீங்க எந்த அளவுக்கு வேற என்னென்ன ஜீனுடைய உழைப்புகள் முயற்சிகள் நடத்ததோ அதை நீங்க நினைக்காதீங்க எங்க வேலைத்தான் சரி அதெல்லாம் பிழையானது அல்லது எங்கனது உயர்ந்தது அது தாழ்ந்தது கூட நினைக்க கூடாது அதெல்லாம் ஜீனுடைய உழைப்பு நபி அவர்கள் கொண்டு வந்த முழுமையான உழைப்பு செய்து கொண்டிருக்கிறாங்க வேலையை செய்வார்களோ அதையும் நீங்க பாராட்டோனும் வரவேற்றும் முடிவுமான அதற்கு உதவியும் செய்யணும் மூணு விஷயங்கள் சொன்னாங்க அதாவது அதற்கு குறை சொல்லவும் கூடாது அதை குத்தி கூடாது அதை எதிர்க்கவும் கூடாது வேற எந்த தீனுடைய உழைப்பு நடந்தாலும் சரி அதை எதிர்க்க கூடாது அதற்கு எதிர்ப்பு காட்டக்கூடாது அதற்கு குத்தி ஏதோ ஒரு அடிப்படையில் அலமதுல உழைப்பு நடந்து கொண்டிருக்கிறது அதை இருக்கக்கூடாது மூலம் ஞாபகம் படிச்சு நாங்க யாராவது ஒரு ஆள் நாங்கள் செய்யற வேலை தான் சரி மற்ற வேலை எல்லாம் சரியில்லை அல்லது இதுதான் பெரிய வேலை இதெல்லாம் மற்ற சின்ன வே நினைக்கல்ல யாரையும் இழிவா நினைக்கிறல்ல இந்த அளவுக்கு சொன்னாங்க ஓரால் காலையில உங்களோட காலையுமே உங்களோட பள்ளி காலையில உட்காடுறாரு மாலையில ஒரு சப்சி கிளாஸ்ல போய் கலந்து கொள்றாரு அப்படி கலக்கிறவங்களை பார்த்தோம் நீங்க ஏன் அந்த சப்சி கிளாஸ் போறீங்க நீங்க ஏன் அந்த கிளாஸ் போறீங்கன்னு கேட்பது கூட தவறு அவர்களுக்கு எதிர விருப்பமோ அவர் ஈடுபடுவாங்க அவர்களை பாராட்டணும் அவர்களை வரவேற்போனும் அவர்களுக்கு குறை சொல்லக் கூடாது சொன்னாங்க எத்தனையோ உணமாக்கல் இருப்பாங்க எத்தனையோ நல்ல படித்த மக்கள் இருப்பாங்க இந்த தாவத்துடைய உழைப்பை பற்றி நல்ல எண்ணம் இருக்கும் சொல்ல முடியாத சில காரணங்களால இந்த வேலையை செய்ய முடியாம போனதனால நீங்க அவருக்கு எதிர்பார்க்கிறார் அவர்களோடு அவர்கள் நினைக்கிறது ஜமாத்த வரவேற்கும் கலந்து அவர்களை சந்தோஷப்படுத்தும் மேலான பெரியார்களை அகமது கண்ணியல் அவர்கள் அதை கொண்டு அமல் செய்யவில்லை என்றாலும் அவர்களை நீங்க கேவலமா நினைக்காதீங்க அவர்கள் நீங்க இழிவா நினைக்காதீங்க இதற்கு மூலம் இல்லியா ஒரு உதாரணம் சொன்னாங்களா ஒரு குரான் இருக்கிறது அச்சடிக்கப்பட்ட ஒரு குரான் அந்த குரான்ல ஏதாவது தவறுதல் அச்சடிக்கப்பட்ட நீங்க ஓட மாட்டீங்க ஆனா அந்த புராண தூக்கி எரிவீங்களா தவறுதல அச்சடிக்கப்பட்டது என்பதனால அந்த புராண தூக்கி எரிவீங்களா எரியவே மாட்டீங்க அதையும் கண்ணியமாக நிலத்துல தூக்கி வைப்பது மாதிரி கத்ததை கொண்டு அமல் செய்யாத உணமாக்கலாக இருந்தாலும் சரி அவர்களை நீங்க ஏசாதீங்க அவர்களை குறை செய்யாதீங்க அவர்களுக்கு கொடுக்கிற கண்ணியங்களை கொடுங்க மதுர இருப்பாங்க மக்தபுகள்ல இருப்பாங்க இதை ஞாபகப்படுத்தி சொன்னாங்க மதுர சாக்கல்ல வேலை மக்தபாக்கல்ல தீனுடைய வேலை மஸ்தர்கள் தீனுடைய வேலை அடிப்படையில் உழைப்புகள் நடத்ததோ நினைக்காதீங்க அவர்களை நீங்க ஏசாதீங்க அப்படின் அந்நியவர்களை ஏசாதீங்க கிறிஸ்தவர்களை முஸ்லிம்கின்களை ஏசாதீங்க அப்படி ஏசிச்சா பயசுல்ல அதுவும் மிக அவர்கள்ட்ட அறிவு இல்லாம மடத்தனத்தினால அவர்கள் அல்லாஹே ஏற்றிருவாங்க நீங்க அந்நியவர்கள் ஏசினா அவர்களை அல்லாஹுவை ஏசுவாங்க சொன்னாங்க அந்நியவர்களையே இயசுவதற்கு அனுமதி இல்லாண்டா எங்கட கலிமா சொன்ன எங்கட முஸ்லீம்கள் எங்கட இஸ்லாமியர்கள் ஏதோ ஒரு அடிப்படையில ஏதோ ஒரு ஏதோ ஒரு முறையில ஜீனுடைய வேற வேலையில் இது பற்றி கொண்டிருக்கிறாங்க அவர்களை அனுமதி மேலான பெரியார்கரை கனவான் கணேஷ் இதெல்லாம் யகுதிகள் வகுத்த மிகப்பெரிய சதி திட்டம் முஸ்லீம்களை கூறு கூறா முஸ்லீம்களை குரூப் குரூப்பா முஸ்லீம்களை இயக்கம் முஸ்லிம்களை பாட்டி பாட்டியா துண்டு போடுறது இது யூதர்களுடைய பழக்கம் நாங்க ஒரு குரூப் அல்ல நாங்க ஒரு இயக்கம் அல்ல நாங்க முழு உம்மத் நபியுடைய உம்மத் அத்துணை பேர்களும் நல்லதை கொண்டே தீமையை கொண்டு தடுக்கணும் நல்லதின் படி அமல் செய்யணும் அடுத்தவர்கள் உற்சாகப்படுத்திக் கொண்டு இருக்கணும் இது செய்ய வேண்டிய அல்லாஹுடைய உதவி கிடைக்கும் மேலான பெரியார்களே கணவான்களே சகோதர்களே அதனால எந்த அளவுக்கு இந்த சிபத்துகள் இந்த தன்மைகள் இந்த பண்புகள் எங்கள்கிட்ட வரணுமோ அதற்கு தியாகம் செய்யணும் எந்த அளவுக்கு தியாகங்களை கூட்டுவோமோ அந்த அளவுக்கு இந்த நல்ல பண்புகள் அல்லா தருவான் மக்களில் இருந்து செய்த அந்த முகாதிரி சகாபாக்களை உட மதீராவரி अंसारी sahabakal kiya ham senjaanga kiya ham sey sey avargude andatte allah uyarthinaan anda thondraanga nabiyunga pirichi pirichi kodthaanga neenga patthu per inda patthadiye thonnunga neenga patthu per inda patthadiye thonnunga neenga ethu per inda eththadiye thonnunga enna seivaanga patthadiye thondi mudichaunga odi varuvaanga ah ungala siley eththadi michama irukidhi taanga naanga thondrom eththadi thondi mudichaunga adithu ungalde varuvaanga innum evurum michama irukidhi taanga naaga ரோமண்டே अंसारी सहाबाக்கள் தேடி தேடி போய் என்ன செய்வாங்க মুহাজிர सहाबाக்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க கஷ்டம் வரும் பொழுது அவங்க எடுப்பாங்க லேஷே வரும் பொழுது মুহাজிரங்களை கொடுப்பாங்க பஹரைல இருந்து பொருள் வருது நபியவர்கள் சொன்னாங்க अंसारीங்களே வாங்க உங்களே பங்கு வச்சு தாரோம் யா ரசூலல்லாங்களை தேவ இல்ல அந்த মুহাজிர सहाबाக்களை கொடுங்க புளி தொன்ற வேதம் வருது அவங்க இருக்காங்க பொருள் பங்கிடப்படுது இல்லை இவங்களை கொடுங்கங்களே தேவ இல்ல மேலான பெரியார்களേகானவங்கரே சகோர்களே அளவுக்கு கஷ்டமான வேலைகளை அவர்கள் எடுத்ததுனால நபியோக சொன்னாங்க கொஞ்சம் முன்னால மக்கள் எல்லாரும் ஒரு பாதையில போறாங்க அன்சாரியில் இன்னும் ஒரு பாதையில போனா அந்த அன்சாரியினுடைய பாதையில தான் நான் போவேன் மக்க மனிதர்கள்ேவீங்க லாபம் வரும்போது சந்தோஷம் வரும்போது நீங்க எல்லாம் பிரிஞ்சிருவீங்க அவ்வளவு கஷ்டத்தை தேர்ந்தெடுத்தாங்க அதனால அவர்களுக்காக அல்லாஹு அவர்களுடைய கிடைச்சி வேணா பெரியார்களே அவர்களே அதனால நாங்களும் எந்த அளவுக்கு தியாகங்களை கூட்டுவோமோ அந்த அளவுக்கு அந்தஸ்துகளையும் உயர்த்துவான் ஏற்றுக்கொள்வான் நபியுடைய துவாளுடைய பங்கு கிடைக்கும் அதற்காக வேண்டி நம்முடைய காலங்கள நேரங்கள கொடுத்து அவசரமா அல்லாடைய பாதையில விழுக்கிணம்பி போறதுக்கு நாங்க எல்லாரும் உறுதியா நீத்து வைத்துக் கொள்வோமா அந்த உறுதியான நேயத்தோட இன்ஷால்லா அல்லாஹுடைய பாதையில நாலு நாலு மாதம் போறது யார் யார் தயார் தைரியம் எம்பி பேர்களை சொல்லுங்க பாப்போம் நாலு நாலு மாதம் உடனடியா அல்லாஹுடைய பாதையில போகணும் எலுமிங்க மார்ஷா அல்லா பேரை பதிவு செய்யறவங்களும் எலும்பிச்சாங்க பேரை குறிப்புறவங்களும் எலுமிங்க எத்தா்களை கொடுங்க இந்த வருஷத்து கடைசியில் நினைக்கிறோம் ஏதாவது ஒரு தர்ம சங்கடத்தின் காரணமாக போக கிடைத்தாலும் நல்ல சந்தர்ப்பம் இப்ப சந்தர்ப்பம் இருக்குது நாங்க பேச்சு உடனடியாக அல்லாஹுடைய அல்ல இவர்கள் அனைவர்களையும் கோபுள் செய்வானா இவர்கள் அனைவர்களுடைய வாழ்க்கையில பறக்க செய்வானா இவர்களுடைய கஷ்ட நஷ்டங்களை சாப்பி வைப்பானா இவர்களுடைய தொழில் வியாபாரத்துல பறக்க செய்வானா பூரா உலகமும் செல்வதற்கு வசதி வாய்ப்பை கொடுப்பானா என்கிற தைரியமாயிலும் தைரியமாயிலும் பெரியார்களை நாட்டை பத்தி பெரிய எண்ணம் வச்சிருக்கிறான் அல்ஹமது இல்லா இந்த வருஷம் நடந்த ஜோடுல நிறைய பேருக்கு விஷா கிடைக்கல நிறைய பேர் பேரை போறதே முயற்சி செய்து லாஸ்ட் மினிட்ல விஷாவும் கிடைக்காம இருந்தும் அல்ஹம் இல்லா அறுநூறு எழுநூறு பேர் மாஷா அல்லா அந்த தில்ல நடந்த ஜோடுல கலந்து கொண்டாங்க அதனால அவர்களுடைய அதிகமான பயானுடைய சாராம்சம் நாங்க சீராக்கணும் எங்கள அஹ்லாக்க சீராக்கணும் எங்கட முகாமலாத் சீராக்கணும் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை வரணும் எந்த இந்த பண்புகளை வச்சுத்தான் அதிகமா அவர்களுடைய பயன் அமைச்சு எ பத்தி பெரிய அளவுகள் அடிக்கடி எங்கும் போகுது இன்னும் நிறைய தேவையா இருக்கிறது முன்ன பின் போது மா முடிக்கிறோம் எலும இன்னொரு கிழமை இருக்கு அல்லது அக்டோபர் முடிய முந்தி மூடிச்சுலாம் முடிக்கிறோம் உள்நாட்டுல வேலை செய்யலாம் பைஜல் ஜமாத் மாஷா வேலை செஞ்சு இருக்குது வெளிநாடுகளே போகலாம் இந்தியா பாகிஸ்தானு போகலாம் அந்த டெல்லி மர்க் பார்க்கணும் அந்த பாகிஸ்தானுடைய மர்கசுகளை போய் பார்க்கணும் மக்கள் ஒவ்வொரு நாலு பல நூற்று நாட்டுடைய மக்கள் ஒன்று சேர்றாங்க வெளியாகி கொண்டு அந்த பெரியார்களை நாங்கள் சந்திக்கணும் அவர்களுடைய சபையில உட்காரணும் அவர்களுடைய புத்திமதிகளை கேட்டு எங்களை வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படணும் அதனால் அவசராமா இருக்கிறது நிறைய பேர் இருக்கிறாங்க அதை விட பண்படங்க இருக்கிறாங்க போகாதவங்களை பார்க்க போனவங்களை பார்க்க போகாதவங்க பண்படங்க இருக்கிறாங்க அதனால அவசர அவசரமா ஒரு மாதம் எங்கட வாழ்நாள் எவ்வளவு காலத்தை கழிச்சுட்டோம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் எதிரெதிரையோ கழிஞ்சிருச்சு அதை நாங்கள் யோசித்து பார்த்தோம் எங்கட அறிவுலப்படாது அந்த அளவுக்கு எங்கட காலங்கள் கழிஞ்சிருச்சு அதனால இந்த மாதம் முடிய முந்திருச்சால் இந்த மாதம் முடிய முந்தி முடிச்சிடலா போறோம் இந்த மாதம் முடிய முந்தி முடிச்சிடலா போறோம் லோக்கல் லெவல செய் மேலும் வெளிநாடுகள் இந்தியா பாகிஸ்தான்ல மஷூரா கழிச்சா தூர தூரமான இடங்களுக்கு போகலாமல் அந்த தைரிய மேலும் சால் தைரியமையிலு மிக்சால் இந்த மாதம் முடிவு ஒரு மூணு சில்லா போயிட்டு